வணக்கம் அக்டோபர் பனிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் நாட்டுப்பற்றுமிக்க பிராண்டுகள் பட்டியலில் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்திய வங்கி முதல் இடத்தில் உள்ளது இரண்டு இந்திய அரசு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பரப்புரைக்கான விளம்பர தூதுபராக அக்சல்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று பள்ளி மாணவிகள் பள்ளிகளில் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து புகார் தெரிவிக்க பதினான்கு நானூற்றி பதினேழு என்ற இலவச தொலைபேசி எண்ணை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது நான்கு இந்தியாவில் பெண்களுக்கான ஸ்வாட் குளுவானது. முதன் முதலாக தனது பணியை புதுடெல்லியில் உள்ளது. இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ரைட் டு ஸ்கில் எனப்படும் திறன் பெறும் உரிமைச் சட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு சயித் சமன் திவாஸ் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இந்திய விண்வெளி வீரர் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளரான விக்ரம் சாராபாய் அவர்களது நூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் எந்த செயற்கைக்கோளுக்கு விக்ரம் என பெயரிடப்பட்டுள்ளது நான்கு பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்ற திட்டமானது எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி